நற்றை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் முகம் ஒரு அரை மணி நேரத்திலேயே பொலி உற கலர் மாற ஷைனிங்கா இருக்கிறதுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் சாறு பன்னீர் கலந்து நன்றாக குழைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த குழைச்சி முகத்துல கழுத்துலலாம் ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீரால நல்லா கிளீன் பண்ணிட்டோன்னா இந்த முகம் ஒளிவாக இருக்கும் கலரும் மாறும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்